வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்மீனியா அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மலேசியாவில் பினாங்கில் கேப்டன் பிரான்சிஸ் லயிர் என்பவரால் பிரிட்டிஷ் குடியேற்றம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாத்வியாவின் அதிகாரத்தை ரஷ்யாவிடம் வழங்கும் உடன்பாடு லாத்வியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கன்னியாகுமரி மற்றும் செங்கோட்டை பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் போராட்டத்தில் பங்கேற்ற பதினாறு தமிழர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனில் நீராவி ரயில் வண்டியானது தனது கடிசை பயணிகள் சேவையை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வியட்நாம் போரில் ஈடுபட்ட அமெரிக்க படையினர் தெற்கு வியட்நாமை விட்டு புறப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு அமைதி காக்கும் படையை நேட்டோ நாடுகள் அனுப்பின இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யாழ் குடா இலங்கையின் தென் இணைக்கும் ஏ ஒன்பது நெடுஞ்சாலை காலவரையின்றி மூடப்பட்டு யாழ்ப்பாண குடா நாட்டுக்குள் முடக்கப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வாஸ்டோக் மூன்று விண்கலம் மூலம் ரஷ்ய விண்வெளி வீரர் ஆண்ட்ரியன் நிக்கோலோ விண்வெளிக்கு சென்றார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ராபர்ட் கிரீன் இங்கர்சால் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மைசூர் வி துரைசுவாமி ஐயங்கார் வீணை இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஞ்சன் ராய் டேனியல் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் அப்ரஹம் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கி லோகநாதன் மலேசிய தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பர்வேஷ் முஷரப் பாகிஸ்தானின் பத்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்டீவ் வாஸ்னியாக் ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தர்மரத்தினம் சிவராம் இலங்கை ஊடகவியலாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் புருக்ஸ் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாக்லின் பெர்னாண்டஸ் பஹ்ரின் இலங்கை நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆண்டு விஜயராஜசிங்கன் கண்டி நாயக்க மன்னன் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராமச்சந்திரா இந்திய கணிதவியலாளர் உருது மொழி பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குதிராம் போஸ் இந்திய செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜே எம் நல்லுசாமி பிள்ளை சைவ அறிஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சி ராஜசுந்தரம் இலங்கை வானொலி ஒளிபரப்பாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஷெல்டன் ரனராஜா இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ப கிரிட்டினமூர்த்தி இந்திய மொழியியலாளர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச மலைகள் தினம் ஜப்பானில் கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் சாடு சிஹெச் ஏடி சாட் என்ற பகுதி இருந்து விடுதலை பெற்றதால் அந்நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை